सर्वगं ச்சிந்தீ அச்சுர்ேத்தாஸ்வந்தம்ாமன்தவத்து சர்வகம் சச்சிதானந்தம் பாஸ்வந்தம் பானுமந்தவத் ஆஹா இந்த அறுபத்தி நாலு அறுபத்தி அஞ்சா ஸ்லோகம் என்ன சொல்கிறதுனா அரிவையே கண்ணாக கொண்டு பார்க்கிறவன் இந்த உண்மையை உணர்கிறான் அறிவை கண்ணாக கொண்டு பார்க்காதவனுக்கு இந்த உண்மை உணரப்படுவதில்லை அதுதான் கருத்து இது அறிவால் சொல்கிறோமே தவிர விவகாரம் வந்து பேதம் இருக்குது அதனால்தானே அறிவு அறிவுன்னு சொல்லிகிட்டு இருக்க வேண்டியிருக்கு இல்லாட்டி வேற்றுமையே தெரியலேன்னா பாடமே நடத்த வேண்டாமல் வேற்றுமை தெரிகிறது வேற்றுமை உண்மையல்லான்னு படித்து தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு அறிவால் பெறவென்று தத்துவ ஜானாத்துன்னு போட்டார் அதே மாதிரி இங்கே என்ன சொல்லுகிறார் இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்யம் என்னென்னா ஞான சக்ஷுகூ நிரீக்ஷத்தே அஜான சக்ஷு ந ஈக்ஷேத அதுதான் விஷயம் அறிவையே கண்ணாக கொண்டு காண்பவன் இந்த உண்மையை உணர்கிறான் அறிவை கண்ணாக கொண்டு காணாதவன் இந்த உண்மையை உணர்வதில்லை அவ்வளவுதான் கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர் அதே கருத்து தான் அப்புறம் சர்வகம் சச்சிதானந்தம்ங்கிறது பிரம்மனுடைய லக்ஷணம் சச்சிதானந்தம் ஏற்கனவே பார்த்துட்டோம் சர்வகம்னா என்ன எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள அந்த சச்சிதானந்த பிரம்மனை அறிவுக்கண் கொண்டுள்ளவன் காண்கிறான் அறிவுக்கண்ணா எப்படி கிடைக்கும் அக்ஞான திமிராந்தசிய ஞானாஞ்சனசலா கயா சக்ஷுரும் மீளித்தம் ஏன தஸ்மை ஸ்ரீகுரவே நம ஏற்கனவே அறிவுக்கண்ணுடையவர் தான் அறிவுக்கண்ணை கொடுக்க முடியும் அறிவையே கண்ணாக உடைய ஆசிரியர் மாணவனுக்கும் அவனுடைய அறிவுக்கண்ணை திறக்கிறார் அறிவுக்கண்ணை திறந்து அவனுக்கு உண்மையை உணர்த்துகிறார் உத்ராமீன் வாடா நா பசியி ஜானச்சுஷா அதுக்கு நிறம் நதுவச்சூ பசியச்சு ஜானச்சுஷா அஞ்நீத் த எல்லாம் நீங்கள் என்னோ சாமிஜி நல்லா சுற்றுறார் என்ன சொல்லுவான் இல்லையா இந்த நம்ம இது புரியலேன்னு வச்சு ரொம்ப பயங்கரமாக சுத்துறாரப்பா சுற்றுறதுன்னா சுற்று ரீல்னா ரீலு விடுறாரப்பா விடுறார் விடுறார் இந்த புஸ்தகத்தை வச்சுட்டு எத்தனை புஸ்தகத்தை வச்சு ரீல் விடுறாரு திருக்குறளை சொல்கிறாரு தாய்மான் ஒரு பாட்டை சொல்கிறாரு வந்து என்னென்னா புரியலேண்ணா அஜான சக்ஷு நீக்ஷை அதுக்கு உதாரணம் சொல்கிறார் சூரியன் நல்லா வெளிச்சமாக பிரகாசிச்சுட்டு இருந்தா கூட பிரகாசிச்சுட்டு இருந்தா கூட பார்வையற்றவனுக்கு சூரிய ஒளி தெரியாததைப் போல பாஸ்வந்தம் பானும் அந்தவது அந்தவத்துனால் பார்வையற்றவன் அந்தனால் பார்வையற்றவன் வத்துனால் போல பார்வையற்றவனை போல பார்வையில்லாதவனுக்கு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 எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள்னா இங்கே ஆத்மபோகத்தினுடைய ஸ்பெஷாலிட்டியே திருஷ்டாந்தங்கள் தான் விசேஷமாக சொல்கிறது ஆக இதிலேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் நமக்கு நம்ம எப்போது அறிவையே கண்ணாக கொண்டு திருஷ்டிம் ஞானமயீம் கிருத்வா பசியேத் பிரம்மமயம் ஜகத்துன்னு எங்கேயோ படித்த ஞாபகம் அபரோக்ஷானுபூதி திருஷ்டிம் ஞானமயீம் கிருத்வா பசியேத் பிரம்மமயம் ஜகத் சரி இதுக்கு என்ன பண்ணுறது ஞானக்கண்ணை பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் சுவாமி ஒரு பாட்டு இருக்குது பழைய எம்கேடி பாட்டு ஞானக்கண் ஒன்று இருந்திடும் போதினில் ஊனக்கண் அப்படின்னு ஒரு பாட்டு இந்த கண்ணுக்கு ஊனக்கண்ணுன்னு பேர் ஊன்னால் செய்யப்பட்ட கண் ஊனக்கண் அறிவால் இருக்கிற கண்ணுக்கு அறிவுக்கண் சில பேர் ஞானக்கண் இங்கே திறக்கணுங்கிறான்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 நெத்திக்கண்ணை சிவருமான் திறக்கிறதாகவும் அங்கேருந்து நெத்தி பொறி வந்து நக்கீரெல்லாம் எரியிற மாதிரி பார்த்துருக்காங்களா அதனால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நெற்றிக்கண்ணை அது வேறு குரு சொல்லுவார் நான் உன் நெத்திக்கண்ணை ஒரு நாளைக்கு திறக்க போகிறேன் அதுக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து முகூர்த்தம் வச்சு கத்தியோ கத்தியோல்லாம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஒன்று சும்மா தொட்ட உடனே தெரிய அது எல்லாம் அதுலேயும் நிறைய ரகங்கள்லாம் இருக்குது சில பேர் வந்து கிழிச்சிக்கிறான் குருவே வேண்டாம் நானே கழிச்சிக்கிறேங்கிறான் புரியுறது இல்லை இப்படிலாம் நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்கேன் நெற்றி கண்ணெல்லாம் ஒன்றும் கிடையாது இருக்கிற ஞானி மூணு கண்ணுக்கு பேரே சாஸ்திரத்தில் சிவபெருமானுக்கு மூணு கண்ணுக்கு தெரிஞ்சுமா ஸ்ருதி யுக்தி அனுபவம் ஸ்ருதி யுக்தி அனுபவம் தான் அறிவுக்கண் இந்த கண் இதைத்தான் வந்து சொல்லியிருக்கு ஸ்ருதி யுக்தி ஸ்ருத்தின்னா சாஸ்திரம் யுக்தினா லாஜிக் அனுபவம்னா எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவப்பிரமா